அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அமைதியாக வாழ்வதற்கு அறத்தை துணையாக கொண்டு கணவனுடன் மனைவியும் ரெண்டு பேரும் அன்போடு இருக்கணும் ஆஹா அன்பும் இருக்கணும் அது மாத்திரமில்லை அறமும் இருக்கணும் இல்லை பின்பற்ற இருக்குமானால் அதுவே அதுதான் என்ன ஆகும்னா அத்தகைய சீரிய வாழ்க்கையே அதுன்னு இருக்கு அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை எப்படி இதை பதவரை சொல்லணும் இல்வாழ்க்கையில் அன்பும் அறணும் இருக்குமேயானால் இல்வாழ்க்கை அறம் சார்ந்த அன்பு அன்பு சார்ந்த அறம் அப்படி இருக்குமேயானால் அதுவே அந்த வேங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இங்கே அந்த அதுவே இதில் வேறு அன்பும் அரணும் அப்படின்னு உம்மைத்தொகை வேற சொல்லியிருக்கு ஆ அது இருக்கணும் அது அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறதுக்காக சொல்கிறாரு இல்வாழ்க்கையானது அன்பும் அறனும் உடையதாக இருக்குமே ஆனால் அதுவே அந்த அன்பே அறமே அறம் சார்ந்த அன்பே அன்பு சார்ந்த அறமே இல்லற வாழ்க்கைக்கு பண்பாகும் இல்லற வாழ்க்கைன்னா இல்லற வாழ்க்கையினுடைய நேச்சர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டிங் லைஃப் ஆறு கிரகஸ்தாசிரமா என்ன இல்லறம்னா என்னன்னா அதுதான் பண்பு இல்லற வாழ்க்கையினுடைய ஜீவனே அதுதான் பிரீத்தி தர்ம தர்ம பிரீத்தி அதுதான் அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு பிரயோஜனம் என்னென்னா அதுதான் ஆஹ் பலனும் அதுதான் அழகும் அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு அழகு என்னப்பான்னா கணவனும் மனைவியும் ஒருமித்த மனசோட அன்போட இருமனம் ஒத்ததே திருமணம்ங்கிறாங்க இல்லையா இரு உடல் சேர்ந்திருப்பது திருமணம் இரு மனம் ஒத்திருப்பது திருமணம் ஆகா அதுவே பண்பு அதுவே பயன் எதுக்கு பயன் இல்வாழ்க்கையின் பண்பு அதுதான் இல்வாழ்க்கையின் பயன் என்னன்னு கேட்டால் அதே அதனுடைய பிரயோஜனம் தானே அந்த அன்பு நாளாக நாளாக வளர்றது அதனுடைய பயன் அதே மாதிரி அந்த அறமும் அன்பும் வளர்றது அது புண்ணியம் புண்ணியத்துக்கு புண்ணியம் வந்துட்டே இருக்குமே ஆக ரிசல்ட்டும் அதுதான் நேச்சரும் அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு இயல்பு அரணும் அன்பும் குடும்ப வாழ்க்கைக்கு பயன் அரணும் அன்பும் என்பது இந்த குரட்பாவினுடைய பொருள் அன்பாக இருப்பதே ஆனந்தம் அறத்தை கடைபிடிப்பதே ஆனந்தம் அன்பு அறம் இரண்டும் பண்பாகவும் பயனாகவும் விளங்குகின்றன காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் அப்படின்னார் அவையார் இன்பத்துக்கு விளக்கம் சொல்கிற போது இருவரும் உடலால் வேறுபட்டவர்கள்தான் என்றாலும் அவர்களிடையே பரஸ்பர புரிந்துணர்வு இருக்க வேண்டும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறாங்க இல்லையா அது கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் துன்புறுத்திக்கப்படாது ஒருத்தரை ஒருத்தரை துக்கப்படுத்திக்க கூடாது கணவன் பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்களுக்கெல்லாம் மனைவி எப்பொழுதும் துணை நிற்க வேண்டும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளையெல்லாம் சுமந்து கொண்டு மற்றவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து பின்னால் சொல்ல போகிறார் மனைவிக்கு இலக்கணம் சொல்கிற போது சொல்கிறார் எந்த பெண் பிறருடைய வாழ்க்கை வளத்தை ஒப்பிட்டு பார்க்காமல் தன்னுடைய கணவனுடைய வருமானத்துக்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்துகிறாளோ அவள்தான் உண்மையிலேயே சிறந்த மனைவி சொல்ல போகிறார் மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணைன்னு சொல்ல போகிறார் அப்போ பார்க்கலாம் அது மனசில் ரொம்ப ஆசைகளை எல்லாம் சுமந்துக்கிட்டு வெடிஞ்செழுந்தால் இந்த நியூஸ் தான் வருது நான் இந்த எண்ணத்தில் தான் உன்னை கல்யாணம் பண்ணி டேம்பாங்க அப்போ அன்னைக்கு நீ ஃபோனில் சொல்கிற அப்படி சொல்லலையேன்னா முதல்ல சொல்லி வச்சுப்போம் அப்புறம் மாற்றிக்கலான்னு நினைச்சேன் என்ன இப்படி இல்லாமல் இதுலெல்லாம் வந்து இந்த மாதிரி சுயநலமாக வச்சு இது பண்ணுறது ஆக ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஆசைகளெல்லாம் சுமந்து கொண்டு மற்றவங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம வாழ்க்கையை நாம் நரக்கமாக்கக்கூடாது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நம்ம வாழ்கிறோமான்னு பார்க்கணும் ஊரில் இருக்கிறவங்கள்லாம் வந்து அறிவாளிகளா என்ன நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் யார் உதவி செய்ய போகிறா அப்போ நம்ம தர்மமாக வாழ்ந்தால் நமக்கு ஆனந்தமாகவே இருக்கலாம் துன்பம் வராமே வாழலாம் நம்ம வழக்கத்தில் என்ன பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிற வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பப்படுறத கேலியாக சித்தரிக்கிறோம் அது தர்மம் இல்லை ஏன்னா திருமண வாழ்க்கை மிக மிக புனிதமானது மேலும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம்